தூய வாழ்வின் இறுதிப் பகுதி உயர்ந்தோனை நோக்கி புறப்படுவதற்கான அறிகுறிகள் அழைப்பு பணி நிறைவுற்று இஸ்லாம் நிலைமைகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும்போது இந்த உலக வாழ்க்கையிலிருந்தும் அதில் வாழ்பவர்களிடமிருந்தும் விடைபெறும் அறிகுறிகள் நபி சல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் உணர்வுகளில் தோன்றின அவர்களது சொல் செயல்களிலும் வெளிப்பட்டன ஹிஜிரி பத்து ரமலான் மாதத்தில் நபி சல்லாஹ் அலைவாஸ்லம் இருபது நாட்கள் எக்தி காப்பிருந்தார்கள் பொதுவாக 10 நாட்கள் இகத்திகாப் இருப்பதுதான் நபி அவர்களின் வழக்கமாக இருந்தது இந்த முறை வானவர் ஜிப்ரில் அலஹி சொல்லாத்து நபி அவர்களிடம் வந்து இருமுறை குர்ஆானை பரிமாறி கொண்டார்கள் இறுதி ஹஜ்ஜில் இந்த ஆண்டிற்கு பின் இந்த இடத்தில் உங்களை நான் சந்திக்க முடியாமல் போகலாம் என்று நபி சொல்லா ஹலிவாசலாம் கூறியிருந்தார்கள் ஜம்ரத்துல் அகபாவில் நபி சொல்லலா அலைவாஸ்லம் நிற்கும் போது உங்களது வணக்க வழிபாடுகளை ஹஜ் கடமைகளின் என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஆண்டிற்கு பிறகு நான் ஹஜ்ஜுக்கு வர முடியாமல் போகலாம் என்றும் கூறியிருந்தார்கள் ஹஜ்ஜு பிறை பனிரெண்டில் சூரத்து நஸ்ரூ நபி சொல்லா ஹலேவாஸ்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது இவற்றிலிருந்து நபி அவர்கள் இந்த உலகை விட்டு விடைபெறப் போகிறார்கள் அவர்களது மரண செய்தி அவர்களுக்கு வந்துவிட்டது என்பதை தெளிவாக உணரலாம் துல்ஹ் முடிந்து முஹர்ரமும் முடிந்தது சஃபர் மாதம் பிறந்தது ஹிஜிரி பதினொன்று சஃபர் மாத தொடக்கத்தில் நபி சொல்லாஹாஹ் அலிவசலம் உகுதுக்கு சென்றார்கள் அங்கு ஷகீதானவர்களுக்காக வீர மரணம் அடைந்தவர்களுக்காக அல்லாஹுவிடம் இறைஞ்சி தொழுதார்கள் இருப்பவர்களுக்கும் இறந்தோருக்கும் விடை போல் நபி சொல்லல்லாஹ் அலிவசலம் அவர்களின் இந்த செயல் அமைந்தது பின்பு தங்களது பள்ளிக்கு வந்து மிம்பரில் ஏறி நான் உங்களுக்கு முன் செல்கிறேன் நான் உங்களுக்கு சாட்சியாளன் அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் தற்போது எனது நீர் தடாகத்தை பார்க்கிறேன் எனக்கு பூமியில் உள்ள பொக்கிஷங்களின் சாவிகள் கொடுக்கப்பட்டன அல்லாஹின் மீது ஆணையாக எனக்கு பின் நீங்கள் இணை வைப்பவர்களாக விடுவீர்கள் என்று நான் அஞ்சவில்லை இந்த உலகத்திற்காக நீங்கள் சண்டையிட்டுக் கொள்வீர்களோ என்றுதான் நான் அஞ்சுகிறேன் என்றார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி சஹிகு முஸ்லீம் ஒரு நாள் நடுநிசியில் பஹீக் மன்னரைக்கு சென்று அங்கு அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்காக பாவ தேடினார்கள் மேலும் மன்னரை வாசிகளே மக்கள் இருக்கும் நிலையை விட உங்களது நிலை உங்களுக்கு இன்பம் பயக்கட்டும் இருள் சூழ்ந்த இரவு பகுதிகளைப் போன்று குழப்பங்கள் வரவிருக்கின்றன ஒன்றன் பின் ஒன்றாக தொடராக வந்து கொண்டிருக்கும் பிந்தியது மூந்தியது எட மோசமானதாக இருக்கும் என கூறிவிட்டு நிச்சயமாக நாமும் உங்களிடம் வந்து சேருவோம் என்ற நற்செய்தியையும் அவர்களுக்கு கூறினார்கள் நோயின் ஆரம்பம் ஹிஜிரி பதினொன்று சஃபர் மாதம் திங்கட்கிழமை பிற இருபத்தெட்டு அல்லது இருபத்தி ஒன்பது ஒன்றில் கலந்து கொள்ள பக்கி சென்றார்கள் நல்லடக்கம் செய்துவிட்டு திரும்பும் வழியில் நபி சொல்லலா ஹலைவஸ்லம் அவர்களுக்கு கடும் தலைவலி ஏற்பட்டது உடல் சூடு அதிகமானது தலைக்கு மேல் கட்டியிருந்த துணிக்கு மேல் புறத்திலும் அனலை உடன் இருப்போர் உணர்ந்தார்கள் நாட்கள் நோய் நிலையிலேயே மக்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் பதிமூன்று அல்லது பதினான்கு நாட்கள் கடினமான நோயில் கழித்தார்கள் இறுதி வாரம் நபி சொல்லல்லா ஹலைவஸ்லம் அவர்களுக்கு நோய் கடுமையாகவே நாளை நான் எங்கிருப்பேன் நாளை நான் எங்கிருப்பேன் என துணைவியரிடம் விசாரிக்க தொடங்கினார்கள் நபி சொல்லல்லா அலிவாஸ்லம் அவர்களின் துணைவியர் நபி சொல்லல்லா அலிவஸ்லம் விரும்பிய வீட்டில் தங்குவதற்கு அனுமதி அளித்தார்கள் ஒருபுறம் ஃபதுல் இவ்ன அப்பாஸ் ரதியுல்லாஹ் வான்கு மறுபுறம் அலி இவ்வனு அபுத்தாலி ரதியுல்லாஹ் ஹான் கு தாங்களாக கால்கள் தரையில் உரசி ஓட்ட நிலையில் ஆயிஷா ரதியுல்லா ஹான்கா வீட்டிற்கு சென்றார்கள் அவர்களின் தலை துணியால் கட்டப்பட்டிருந்தது ஆயிஷார ஹான்கா வீட்டிலேயே தங்களது வாழ்வின் இறுதி வாரத்தை நபி சொல்லா ஹலேவசலம் கழித்தார்கள் அன்னை ஆயிஷார ஹான்கா சூரா சூரா நாஸ் மற்றும் நபிசலா ஹலேவஸ்லம் அவர்களிடம் தான் கற்ற துகாக்களை ஓதி ஊதி வந்தார்கள் பறக்கத்தை நாடி நபிசல்லா ஹலேவாஸ்லம் அவர்களின் கரத்தாலேயே அவர்களை தடவி விட்டார்கள் மரணத்திற்கு ஐந்து நாட்கள் முன்பு மரணத்திற்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு புதன்கிழமை உடல் நெருப்பாய் குதித்தது... வலியும் அதிகமானது அவ்வப்போது நபி சொல்லலாஹ் அலேஹ் வசலம் அவர்களுக்கு மயக்கமும் ஏற்பட்டது அப்போது பல கிணறுகளிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து ஏழு துருத்திகள் என் மீது ஊற்றுங்கள் நான் மக்களிடம் சென்று ஒப்பந்தம் வாங்கப் போகிறேன் என்று கூறினார்கள் தோழர்கள் நபி சொல்லாஹ் அலேஹி வசலம் அவர்களை ஒரு பெரிய பாத்திரத்தில் அமர வைத்து நீர் ஊற்றினார்கள் நபி சொல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் போதும் போதும் என்று கூறினார்கள் அப்போதுதான் நபி அவர்களின் சூடு தனியை கண்டார்கள் தலையில் தடிப்பான துணியை கட்டி கொண்டு போர்வையை போர்த்தியவர்களாக மிம்பரில் வந்து அமர்ந்தார்கள் அதுதான் நபி சொல்லல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களின் கடைசி சபையாகும் அல்லாஹாவை போற்றி புகழ்ந்துவிட்டு மக்களே என்னிடம் வாருங்கள் என்று கூறிய போது மக்கள் நபி சொல்லல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களை நோக்கி விரைந்து வந்தார்கள் அப்போது நபி சொல்லாஹாஹ் அலிவாஸ்லம் கூறியவற்றில் இதுவும் ஒன்று யூத கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹுவின் சாபம் ஏற்படட்டும் தங்களின் தூதர்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக மாற்றிக்கொண்டார்கள் மற்றொரு அறிவிப்பில் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ அழிப்பானாக தங்களது தூதர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களை வணங்கும் இடங்களாக மாற்றிவிட்டார்கள் எனது அடக்க ஸ்தலத்தை வணங்கும் இடமாக ஆக்காதீர்கள் என்று கூறினார்கள் ஆதாரம் சாகி குல் புகாரி மாலிக் தன்னிடம் பழிதீர்த்து மக்களிடம் தன்னை ஒப்படைத்தார்கள் யாரையாவது நான் முதுகில் அடித்திருந்தால் இதோ எனது முதுகை தந்துவிட்டேன் பழிதீர்க்கட்டும் யாரையாவது கண்ணியம் குலைய திட்டி இருந்தால் இதோ நான் முன்வந்துள்ளேன் அவர் பழிதிருத்து கொள்ளட்டும் பின்பு மிம்பரிலிருந்து இறங்கி லுகரை தொட மீண்டும் மிம்பரில் ஏறி முன்னர் உரை நிகழ்த்தியவாறே பழிதிருத்து கொள்ள வேண்டுவோர் பழிதீர்க்க கூறினார்கள் அப்போது ஒருவர் எழுந்து எனக்கு நீங்கள் மூன்று திருகம் தர வேண்டும் என்று கூறவே பதிலே நீங்கள் அதை கொடுத்து விடுங்கள் என்று நபி சொல்லலாக அலிஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் பின்னர் அன்சாரிகளை பற்றி விசேஷமாக சிறப்பித்து கூறினார்கள் அன்சாரிகளை பற்றி நான் விசேஷமாக அறிவுரை கூறுகிறேன் அவர்கள் எனது ஈரலும் இதயமும் ஆவார்கள் அவர்கள் தங்களது கடமையை நிறைவேற்றிவிட்டார்கள் அவர்களுடைய உரிமையும் சலுகையும் மீதம் இருக்கிறது அவர்களில் நல்லோர்களின் செயலை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்களில் தவறிழைப்போரை மன்னித்து விடுங்கள் மற்றொரு அறிவிப்பில் மக்கள் அதிகமாகினார்கள் ஆனால் அன்சாரிகள் குறைகின்றார்கள் இறுதியில் அவர்கள் உணவில் உப்பை போன்று குறைந்து விடுவார்கள் உங்களில் ஒருவர் மற்றவருக்கு நன்மையோ தீமையோ செய்யும் அதிகாரம் பெற்றால் அன்சாரிகளில் நல்லோரின் செயலை ஏற்கட்டும் அவர்களில் தவறு செய்வோரை மன்னிக்கட்டும் ஆதாரம் சஹிகுல் புகாரி இவ்வாறு உபதேசம் செய்த ஒரு அடியாருக்கு இந்த உலகில் உள்ளவற்றை உங்களுக்கு வழங்கட்டுமா அல்லது மறுமையில் என்னிடம் உள்ளவற்றை உங்களுக்கு தரட்டுமா என்று அல்லாஹ் வினவ அல்லாஹ்விடம் உள்ளதையே தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று நபி சொல்லாஹ் அலைவசல்லம் கூறினார்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கும் அபு சயீத் அல் குதிரதையெல்லா நன்கு கூறுவதாவது நபி அவர்களின் இந்த பேச்சை கட்ட அபு பக்ரது எல்லா நன்கு அழ ஆரம்பித்து எங்களது தந்தையரையும் தாய்மாரையும் உங்களுக்கு அர்ப்பணமாக்குகிறோம் என்று கூறினார்கள் நாங்கள் அவரை கண்டு ஆச்சரியமுற்றோம் இந்த முதியவரை பாருங்கள் அல்லாஹ் ஒரு அடியாருக்கு உலக வசதிகளை வழங்கட்டுமா அல்லது தன்னிடம் மறுமையில் உள்ளதை வழங்கட்டுமா என வினவினான் என்றுதான் நபி சொல்லலாஹ் அலிவஸ்லம் கூறினார்கள் அதற்கு தந்தையரும் தாய்மாரும் அர்ப்பணம் என்று கூறுகிறாரே என்று மக்கள் பேசினார்கள் அபுபக்கரது அல்லாஹ அன்பு எங்களில் மிகுந்த அறிஞராக இருந்தார் எனவேதான் இவ்வாறு கேட்கப்பட்ட அடியார் இந்த தூதர் தான் என்பதை புரிந்து கொண்டார்கள் ஆதாரம் சாஹி புஹாரி சாகி முஸ்லீம் மேலும் நபி சொல்லாஹு அலிஹ் வசலம் கூறினார்கள் தனது நட்பாலும் பொருளாலும் எனக்கு மக்களில் அதிகம் அதிகம் உபகாரம் செய்தவர் அபுபக்கர் ஆவார் என் இறைவனே உன்னை தவிர மற்ற எவரையும் உற்ற நண்பனாக ஆக்கி கொள்வதாக இருந்தால் அபுபக்கரை உற்ற நண்பராக ஆக்கியிருப்பேன் என்றாலும் அவருடன் இஸ்லாமிய சகோதரத்துவமும் அதன் நேசமும் எனக்கு இருக்கிறது பள்ளியில் உள்ள எல்லா வீட்டினுடைய வாசல் கதவுகளும் அடைக்கப்பட வேண்டும் அபுபக்கருடைய வீட்டு வாசலை தவிர ஆதாரம் சஹேகுல் புகாரி நான்கு நாட்களுக்கு முன்பு மரணத்திற்கு நான்கு நாட்களுக்கு முன் வியாழக்கிழமை நபி சொல்லாஹ் அலே வஸ்லம் அவர்களுக்கு வழி கடுமையானது மக்களை நோக்கி வாருங்கள் நான் உங்களுக்கு ஒன்றை எழுதி தருகிறேன் அதன்பின் ஒரு காலம் நீங்கள் வழி தவறமாட்டீர்கள் என்று கூறினார்கள் அப்போது வீட்டில் இருந்த பலரில் உமர் ரதி அல்லாஹ் வன்பு அவர்களும் ஒருவர் நபி சொல்லாஹ் அலிவஸ்லம் அவர்களுக்கு வழி அதிகமாகிவிட்டது உங்களிடம் குர்ஆன் இருக்கிறது அல்லாஹுவின் நூலே உங்களுக்கு போதுமானது என்று உமர் ரதி அல்லாஹ் மக்களிடம் கூறினார்கள் இதனால் அங்கிருந்தவர்களுக்கு இடையில் கருத்து வெற்றுமை நிலவியது சிலர் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் நமக்கு எழுதி தரட்டும் என்று கூற மற்றும் சிலர் உமர் ரதி அல்லாஹ் கூறியது போல கூறினார்கள் இரு சார்களிடையே கருத்து வேற்றுமை விவாதமாக மாறவே நீங்கள் இப்போது என்னை விட்டு எழுந்து செல்லுங்கள் என நபி சொல்லாஹ் அலை வசல்லம் கூறினார்கள் ஆதாரம் ஷஹீ புகாரி அன்றைய தினம் நபி சொல்லல்லாஹ் அலை வசல்லம் மூன்று விஷயங்களை குறிப்பிட்டார்கள் ஒன்று யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்ரீக்குகள் ஆகியோரை அறவிய தீபகற்பத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் ரெண்டு இங்கு வருகை மக்களை நான் கவனித்து உபசரித்தவாறே நீங்களும் உபசரித்து விருந்தோம்பல் செய்ய வேண்டும் மூன்று மூன்றாவது விஷயத்தை அறிவிப்பாளர் மறந்துவிட்டார் அது இந்த மூன்றில் ஒன்றாக இருக்கலாம் ஒன்று அல்லாஹுவின் நூலையும் நபி வழியையும் நன்றாக பிடித்துக் கொள்ளுங்கள் ரெண்டு உசாமாவின் படையை அனுப்பிவிடுங்கள் மூன்று தொழுகையையும் நீங்கள் உரிமையாக்கி கொண்டவர்களையும் பேணுங்கள் தனக்கு நோய் கடினமாக இருந்தும் அன்றைய தினத்தின் மரணத்திற்கு நான்கு நாட்களுக்கு முன் வியாழக்கிழமை தொழுகை அனைத்தையும் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களே தொலை வைத்தார்கள் அன்றைய தினத்தின் மஹ்ரி தொழுகையில் வல்முர் உர்ஃபன் என்ற சூறாவை ஓதி தொலை வைத்தார்கள் ஆதாரம் சாஹி புகாரி அன்றைய தினம் இஷா நேரத்தில் மேலும் நோயின் வேகம் அதிகமானது நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களால் பள்ளிக்கு வர முடியவில்லை இந்த நிலையை பற்றி ஆயிசாரதையொல்லாக அன்கா கூறுவதை கேட்போம் மக்கள் தொழுதார்களா என நபி சொல்லல்லாஹாஹ் அலைவசலம் கேட்டார்கள் இல்லை இறை தூதரே தங்களை எதிர்பார்க்கிறார்கள் என்றோம் எனக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வையுங்கள் என கூற நாங்கள் தண்ணீர் வைத்தோம் நபி சொல்லல்லாஹாஹ் அலைவசலம் குளித்துவிட்டுச் செல்வதற்கு முனைந்தார்கள் ஆனால் அவர்களை மயக்கம் ஆட்கொண்டது சிறிது நேரத்திற்கு பிறகு மயக்கம் தெளிந்து மக்கள் தொழுதார்களா என்றார்கள் நாங்கள் முதலில் கூறியது போல் இந்த முறையும் பதில் கூறினோம் மீண்டும் தண்ணீர் வரவழைத்து முன்னர் போல குளித்தார்கள் பிறகு நபி சொல்லாஹ் அலைவசம் அபுபக்கரை தொலை வைக்கும்படி கூறினார்கள் ஆதாரம் அப்போதிலிருந்து பதினேழு நேர தொழுகைகளை நபி சொல்லாஹ் அலைவசம் நோயுடன் இருக்கும் போது அபுபக்கரோ அல்லாஹ் மக்களுக்கு தொலை வைத்தார்கள் இஷாவிலிருந்து திங்கட்கிழமை ஃபஜ்ரு தொழுகை வரை இந்த நாட்களில் அபுபக்ரதுல்லாஹ் ஒன்பு அவர்களை தொழவைக்க சொல்ல வேண்டாம் காரணம் மக்கள் அதை துர்க்குறியாக எடுத்துக் கொள்வார்கள் என ஆயிஷா ரதியுல்லாஹன்ஹா மூன்று அல்லது நான்கு முறை நபி அவர்களிடம் கூறினார்கள் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அதனை மறுத்துவிட்டார்கள் நீங்கள் தானே யூசுஃபுடைய அந்த தோழிகள் அபுபக்கரே மக்களுக்கு தொலை என நபி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் கூறினார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி சஹி குஸ்லீம் மூன்று நாட்களுக்கு முன்பு நபி சொல்லாஹ் அலை வசல்லம் இறப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு கூற தான் கேட்டதாக ஜாபீர் அலி அல்லாஹ் அறிவிக்கிறார்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களில் எவரும் அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் கொண்டவராகவே தவிர மரணிக்க ஆதாரம் தபக்காத் இப்னு சாத் முஸ்னத் அபு தாவூத் முஸ்னத் அபு யஹ்லா ரெண்டு அல்லது ஒரு நாளுக்கு முன்பு அது சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை நபி சொல்லாஹ் அலைவசம் உடல் நலனில் முன்னேற்றத்தை உணர்ந்தார்கள் ரெண்டு பேர் உதவியுடன் தங்களது அறையிலிருந்து பள்ளிக்கு வந்தார்கள் அப்போது அபுபக்கரதியாக் அன்பு லுகர் தொலை வைத்து கொண்டிருந்தார்கள் நபி அவர்களை அபுபக்கரோதியாக் அன்பு பார்த்தவுடன் நகர்ந்து கொள்ள முயன்றார்கள் ஆனால் அவ்வாறு செய்ய என செய்கை செய்தார்கள் பிறகு என்னை அபுபக்கர் அருகில் அமர என்று கூற அவர்களை அபுபக்கரின் இடப்பக்கத்தில் உட்கார வைத்தார்கள் நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் தொலை அவர்களின் தொழுகையை பின்பற்றி அபுபக்காரதியொல்லாஹ் நான்கு தொழுது கொண்டு நபி அவர்களின் தக்பீரை மக்களுக்கு கேட்கும்படி சப்தமிட்டு கூறினார்கள் ஆதாரம் புகாரி ஒரு நாள் முன்பு நபி சொல்லா வலை வசலம் மரணிப்பதற்கு ஒரு நாள் முன்பு அதாவது ஞாயிற்றுக்கிழமை தங்களிடம் உள்ள அடிமைகளை அனைத்தையும் உரிமையிட்டார்கள் மேலும் தங்களிடம் உள்ள ஆறு அல்லது ஏழு தங்கக் தர்மம் செய்தார்கள் தங்களுடைய ஆயுதங்களையும் முஸ்லிம்களுக்கு அன்வளிப்பாக வழங்கினார்கள் அன்றிரவு நபி சொல்லலாஹ் அலிவசல்லம் அவர்களின் வீட்டில் உள்ள விளக்கில் எண்ணெய் தீர்ந்து போகவே அதை ஒரு பெண்ணிடம் கொடுத்து அனுப்பி அண்டை வீட்டாரிடம் எண்ணெயிட்டு தரும்படி ஆயிஷா ஹன்கா கூறினார்கள் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களின் கவச ஆடை முப்பது சாக கோதுமைக்காக ஒரு யூதனிடம் அடைமானமாக வைக்கப்பட்டிருந்தது ஆதாரம் சஹி உல் புகாரி தபக்காதி முஸ்னத் அஹ்மது வாழ்வின் இறுதி நாள் அனசிப்னு மாலிக் ரதையொல்லாஹ் வன்பு அறிவிக்கிறார்கள் திங்கட்கிழமை என்று முஸ்லிம்கள் அபுபக்கரவதாக் வண்பு அவர்களை பின்தொடர்ந்து ஃபஜ்ரு தொழுது கொண்டிருக்கும் போது திடீரென ஆயிஷாவுடைய அறையின் திரையை நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் நீக்கி மக்கள் அணியணியாக தொழுகையில் நிற்பதை பார்த்து ஆனந்தமாக சிரித்தார்கள் தொழ வைப்பதற்காக நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் வருகிறார்கள் என்று எண்ணி அபுபக்ரது அல்லாஹ் அவர்கள் தொழவைக்கும் இடத்திலிருந்து சற்று பின்னே வரிசையை நோக்கி நகர்ந்தார்கள் நபி அவர்களின் வருகையை பார்த்த மகிழ்ச்சியினால் முஸ்லிம்கள் தொழுகையில் நிலைகொலைய ஆரம்பித்தார்கள் நபி அவர்கள் உங்களது தொழுகையை முழுமைப்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அறையில் நுழைந்து திரையிட்டு கொண்டார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி இந்த நிகழ்ச்சிக்கு பின் இன்னொரு தொழுகை நேரம் நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுக்கு கிட்டவில்லை முற்பகல் நேரம் வந்தவுடன் நபி சொல்லல்லாஹ் அலிஹஹி வசல்லம் ஃபாத்திமாவை வரவழைத்து அவரிடம் சிலவற்றி ரகசியமாக பேசினார்கள் அதை கேட்டவுடன் ஃபாத்திமா ரதையொல்லாக வன்கா அழலானார்கள் மீண்டும் அழைத்து சிலவற்றை இரகசியமாக கூறவே ஃபாத்திமா ரதையொல்லாக வான்கா சிரித்தார்கள் இதை பற்றி ஆயுஷார் ரதையொல்லாக் வான்கா கூறுவதாவது இந்த நிகழ்ச்சி பற்றி பின்பு ஒரு விசாரித்தோம் எனக்கு ஏற்பட்ட இதே வழியினாலே நான் இறந்து விடுவேன் என நபி சல்லாஹ் அலைவாஸ்லம் கூறிய போது நான் அழுதேன் அவர்களது குடும்பத்தாரில் நான் தான் முதலில் அவர்களை சென்றடைவேன் என்று நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் கூறிய போது நான் சிரித்தேன் என்று ஃபாத்திமா ரதி அல்லாஹ் பதில் கூறினார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி மேலும் அகில உலக பெண்களின் தலைவி ஃபாத்திமா என்று நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் நற்செய்தி கூறினார்கள் ஆதாரம் ரஹமத்துல்லமீன் நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட கடுமையான நிலைமையைக் கண்ட ஃபாத்திமா ரதி அல்லாஹ் எனது தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று வேதனை பட்டார்கள் உன் தந்தைக்கு இன்றைக்கு பிறகு என்றுமே சிரமம் இருக்காது என்று நபி சொல்லாஹ் அலைவசம் ஆறுதல் கூறினார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி ஹசன் ஹுசைனை வரவழைத்து அவர்களை முத்தமிட்டு அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார்கள் மனைவிமார்களை அழைத்து அவர்களுக்கும் உபதேசமும் அறிவுரையும் நல்கினார்கள் முன்பை வேதனை அதிகமானது கைபர் போரின் போது உட்கொண்ட உணவில் கலக்கப்பட்ட விஷத்தின் விளைவை நபி சொல்லல்லாஹ் வலைவஸ்லம் உணர ஆரம்பித்தார்கள் ஆயிஷாவே கைவர் தினத்தில் நான் உண்ட உணவின் வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் அந்த விஷத்தினால் எனது நரம்புகள் துண்டாவதை நான் உணர்கிறேன் என்று நபி சொல்லல்லா வலைவசலம் கூறினார்கள் ஆதாரம் சஹி புகாரி தங்கள் முகத்திலிருந்த போர்வையை நபி சொல்லா வலைவஸ்லம் தூக்கி எறிந்தார்கள் அவர்கள் மீது திரும்ப போர்த்தினால் முகத்தில் இருப்பதை மட்டும் அகற்றி விடுவார்கள் இந்த நிலையில் சிலவற்றை நபி சொல்லா அலிவாஸ்லம் கூறினார்கள் அதுவே அவர்களது கடைசி பேச்சாகும் அதாவது அல்லாஹுவின் சாபம் யூத கிறிஸ்தவர்கள் மீது உண்டாகட்டும் அவர்கள் தங்களது இறை தூதர்களின் அடக்க ஸ்தலங்களை வணங்கும் இடங்களாக மாற்றி கொண்டார்கள் பூமியில் ரெண்டு மார்க்கங்கள் இருக்கக்கூடாது ஆதாரம் சஹி குல் புகாரி தபக்கா சாத் தொழுகையையும் நீங்கள் உரிமையாக்கி கொண்டவர்களையும் பேணுங்கள் என்று பலமுறை அறிவுறுத்தினார்கள் ஆதாரம் சாகிவுல் புகாரி மரண தருவாயில் இறுதி நேரம் நெருங்கவே ஆயு சாரதி அல்லாஹ் வன்கா நபிசல்லாஹ் அலேவாஸ்லம் அவர்களை தனது நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார்கள் இதை பற்றி ஆயு சாரதி அல்லாக கூறுவதாவது நபி சொல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் என் அறையில் எனக்குரிய தினத்தில் எனது கழுத்துக்கும் நெஞ்சுக்கும் இடையில் மரணமானார்கள் அவர்களது மரண நேரத்தில் எனது எச்சிலையும் அவர்களது எச்சிலையும் ஒன்று சேர்த்தேன் எனது சகோதரர் அப்துல் ரஹ்மான் அறைக்குள் வந்தார் அவரது கரத்தில் மிஸ்வாக் இருந்தது நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை எனது மடியில் கிடத்தியிருந்தேன் அப்துல் ரஹ்மான் கரத்தில் உள்ள மிஸ்வாக்கை நபிசல்லாஹ் அலேவாஸ்லம் அவர்கள் பார்த்தார்கள் அவர்கள் மிஸ்வாக் செய்ய விரும்புகிறார்கள் என புரிந்து நான் உங்களுக்கு அதனை வாங்கித்தரவா என்று கேட்டபோது ஆம் என தலையசைத்தார்கள் அதனை வாங்கி கொடுத்தேன் அது அவர்களுடைய பற்களுக்கு சிரமமாக இருந்தது நான் அதனை மிருதுவாக்கி தரட்டுமா என்று கேட்டேன் தலை அசைத்து ஆம் என்றார்கள் நான் அதனை மிருதுவாக்கி கொடுத்தேன் இன்னொரு அறிவிப்பில் வருவதாவது நபி சொல்லலா அலைவசல்லும் மிக அழகிய முறையில் அந்த குச்சியால் பளு துளக்கினார்கள் அவர்களுக்கு நீர் நிரம்பிய குவலை இருந்தது அதில் கைகளை விட்டு முகத்தில் தடவிக்கொண்டார்கள் இந்நலில் மவுதி வணக்கத்திற்குரியவன் அல்லாகவை தவிர வேறு இறைவன் இல்லை மரணத்திற்கு பல மயக்கங்கள் இருக்கின்றன என்றார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி பல் துளக்கிய பின்பு தங்களது கையை அல்லது விரலை உயர்த்தினார்கள் அவர்களது பார்வை முகத்தை நோக்கியது அவர்களது உதடுகள் அசைந்தன அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என ஆதாரதையொல்லாக வன்கா செவிதாழ்த்தி கேட்டார்கள் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அப்போது இறை தூதர்கள் வாய்மையாளர்கள் இறை போர் தியாகிகள் நல்லோர்கள் நீ அருள் அல்லாகவே என்னை மன்னிப்பாயாக என் மீது கருணை காட்டுவாயாக உயர்ந்த நண்பனுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக அல்லாகவே உயர்ந்த நண்பனை ஆதாரம் சகி உள் கடைசி வார்த்தையை மட்டும் மூன்று முறை நபி சொல்லலா வலைவசலம் கூறினார்கள் உயர்த்தி அவர்களுடைய கை சாய்ந்தது உயர்ந்தோனிடம் சென்றார்கள் இன்னால் இல்லாகிவாய் இன்னா இலகிறாஜன் ஹிஜிரி பதினொன்று ரபியுல் அவள் பிறை பன்னிரண்டு திங்கட்கிழமை முற்பகல் முடியும் நேரத்தில் அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டது அப்போது நபி சொல்லலாஹ் ஹலைவசலம் அவர்களுக்கு அறுபத்தி வயது நான்கு நாட்கள் கவலையில் நபி தோழர்கள் நபி சொல்லல்லா ஹலைவசலம் அவர்களின் மரணச் செய்தி எங்கும் பரவியது மதினா இருண்டு போனது இதை பற்றி நபி சொல்லல்லா ஹலைவஸ்லம் எங்களிடம் வந்த தினத்தை விட மிக அழகிய ஒளி மிகுந்த நாளை நான் கண்டதில்லை நபிசல்லாஹ் அலை வசல்லம் மரணித்த தினத்தை விட இருண்ட வெறுப்பான நாளை நான் கண்டதில்லை என அனஸ் அது எல்லா அன்பு கூறுகிறார்கள் ஆதாரம் முஸ்னது தாரமிஷ் ஃபாத்திமா அது எல்லாஹ் அன்ஹா எனது தந்தையே அழைத்த இறைவனுக்கு பதில் சொல்லிவிட்டீரா எனது தந்தையே ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் தங்களின் தங்குமிடமாயிற்றே எனது தந்தையே உங்களின் மரண செய்தியை நாங்கள் ஜிப்ரையிலிடம் கூற வேண்டுமே என கூறினார்கள் ஆதாரம் சகி உல் புகாரி உமரின் நிலை உமர் ரயாஹு அன்பு எழுந்து நின்று சில நயவஞ்சகர்கள் நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் இறந்து விட்டார்கள் என்று நினைக்கின்றார்கள் நிச்சயமாக அல்லாஹுவின் தூதர் மரணிக்கவில்லை மூசா இவ்னி இம்ரான் அலிஹலாத் வசலாம் அல்லாஹுவை சந்திக்க சென்று நாற்பது நாட்கள் தனது சமூகத்தாரை விட்டு மறைந்து இருந்தபோது மக்கள் மூசா மரணித்து விட்டார் என்று எண்ணினார்கள் ஆனால் மூசா அலேஹு சலாத் வசலாம் திரும்பி வந்தார்கள் அவ்வாறே நபி அவர்களும் தன் இறைவனை சந்திக்க சென்றுள்ளார்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக நபி சொல்லா ஹலை வசல்லம் நிச்சயம் திரும்ப வருவார்கள் தான் மரணித்து விட்டதாக கூறியவர்களின் கைகளையும் கால்களையும் வெட்டுவார்கள் என கூறினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் அபுபக்கரின் நிலை அபுபக்கரது அல்லாஹூ அன்பு இந்த நேரத்தில் மஸ்ஜிது நபவியிலிருந்து சற்று தொலைவில் உள்ள என்ற இடத்தில் வீட்டில் தங்கியிருந்தார்கள் இந்த துக்கமான செய்தியை கேட்டவுடன் தனது குதிரையில் ஏறி மஸ்ஜித் உன் நபவிக்கு வந்து யாரிடமும் பேசாமல் நபி சொல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்களை காண்பதற்காக ஆயிஷாவின் அரை நோக்கி நடந்தார்கள் நபி சொல்லலாஹ் அலைஹ் வசல்லம் ஹிப்ரா நாட்டு ஆடையால் போர்த்தப்பட்டிருந்தார்கள் நபி அவர்களின் முகத்திலிருந்து போர்வையை அகற்றி முகத்தை கட்டி முத்தமிட்டு அழலானார்கள் என் தந்தையும் தாயும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாஹ் தங்களுக்கு ரெண்டு மரணத்தை தரமாட்டார் அல்லாஹ் உங்களுக்கு விதித்த முதல் மரணத்தையே நீங்கள் அடைந்து கொண்டீர்கள் என்றும் கூறினார்கள் பின்பு அறையிலிருந்து வெளியேறி அபுபக்ரதி அல்லாஹ் வான்கு மஸ்ஜிது நகவிக்கு வந்தார்கள் அங்கு உமர் ரதி அல்லாஹ் மக்களிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்போது அபு பக்ரவதி உமரே அமருங்கள் என்று உமர் ரதி அல்லாஹ் வான்கு அமர மறுத்துவிட்டார்கள் அபு பக்ரவதி அல்லாஹ் வான்கு ஏறி சப்தமிட்டு தஷஹூத் முழங்கினார் மக்கள் உமர் ரதி அல்லாஹ் அவர்களை விட்டு நீங்கி அபுபக் அல்லாஹ் வான்கு அவர்களை நோக்கி விரைந்தார்கள் அப்போது அபு பக்ரவதி அல்லாஹ் உங்களில் யார் முகம்மதை வணங்கிக் கொண்டிருந்தாரோ நிச்சயம் முகம்மது மரணித்தார் என்பதை தெரிந்து கொள்ளட்டும் உங்களில் யார் அல்லாஹுவை வணங்கினாரோ நிச்சயமாக அல்லாஹ் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் மரணிக்க மாட்டான் அல்லாஹ் கூறுகிறான் முகம்மது ஒரு தூதரே தவிர இறக்காமல் இருக்கக்கூடிய இறைவன் அல்ல அவருக்கு முன்னரும் இவ்வாறே பல தூதர்கள் சென்றிருக்கின்றார்கள் அவர் இறந்து அல்லது வெட்டப்பட்டு விட்டால் நீங்கள் புறங்காட்டி சென்று விடுவீர்களோ அவ்வாறு எவரேனும் புறங்காட்டி சென்று அதனால் அவன் அல்லாஹுக்கு ஒன்றும் நஷ்டம் உண்டாக்கி விட நன்றி அறிபவர்களுக்கு அல்லாஹ் அதி நற்கூலியை தருவான் அல் குர் அத்தியாயம் மூன்று வசனம் நூற்றி என்று உரையாற்றினார்கள் இப்னு அப்பாஸ் அதையொல்லாக அன்பு கூறுகிறார்கள் அபுபக்கர் அதையொல்லாக அன்பு இந்த வசனத்தை ஓதி காட்டும் வரை அல்லாஹு இதனை இறக்கி வைத்ததை மக்கள் அறியாதது போல் இருந்தார்கள் அபுபக்கரிடமிருந்து அதை செவியற்ற மக்கள் அதனையே திரும்ப திரும்ப ஓதினார்கள் இப்னு முசையொல்லாக வன்கு கூறுகிறார் அல்லாஹுவின் மீது ஆணையாக அபுபக்கர் அது எல்லாக அந்த வசனத்தை ஓதியவுடன் அவர்கள் கூறுவதுதான் உண்மை என நான் அறிந்து கொண்டேன் என்னுடைய கால்கள் சோர்ந்து என்னால் நிற்க இயலவில்லை அப்படியே பூமியில் சாய்ந்து விட்டேன் நபி சல்லா அலைவாசலம் இறந்து விட்டார்கள் என்பதையும் அறிந்து கொண்டேன் ஆதாரம் சகி புகாரி அடக்கம் செய்ய ஏற்பாடுகள் நபி அவர்களை அடக்கம் செய்வதற்கு முன்னதாக முஸ்லிம்களின் காரியங்களை நிர்வகிக்கும் கலீஃபாவை நிர்ணயம் செய்வதில் மக்கள் ஈடுபட்டார்கள் பனு சாய்தாவின் வீட்டு வராந்தாவில் இது தொடர்பாக நடந்த விவாதங்களுக்கும் கருத்து பரிமாற்றங்களுக்கும் பிறகு முஹாஜிர்களும் அன்சாரிகளும் ஒருமனதாக அபுபக்ரே கலீஃபாவாக நிர்ணயம் செய்தார்கள் இந்த வேளையில் திங்கட்கிழமையின் பகல் முழுவதும் முடிந்து இரவும் முழுமையாக முடிந்தது அதுவரை நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் புனித உடல் ஹிப்ரா போர்வையுடன் இருந்தது நபி சொல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் அறையை மூடி வைத்திருந்தார்கள் செவ்வாய் பகலன்று நபி அவர்களின் ஆடையை களையாமல் அப்படியே குளிப்பாட்டினார்கள் இந்த பணியில் அப்பாஸ் அலி ஃபதல் இப்னு அப்பாஸ் குசம் இப்னு அப்பாஸ் நபி சொல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களின் முன்னாள் அடிமை சுக்ரான் உசாமா இப்னு ஜைத் அவுஸ் இவ்ணு கவுலி ரவுல்லாஹானும் ஆகியோர் ஈடுபட்டார்கள் அப்பாஸ் ஃபதுல் குசம் ரத்யுல்லாஹான்கும் ஆகியோர் நபி அவர்களின் உடலை புரட்ட உசாமாவும் சுக்ரானுள் நீர் ஊற்ற அலி ரவுல்லா வான்கு குளிப்பாட்டினார்கள் அவுஸ் ரதுலாஹாஹாஹ்ஹாஹான்கு நபி சொல்லாஹு அலிவசலம் அவர்களை தனது நெஞ்சின் மீது சாய்த்திருந்தார்கள் ஆதாரம் இவ்ணு மாஜா இவ்வாறு இழந்த இலை கலந்த நீரால் மும்முறை குளிப்பாட்டினார்கள் நபி சொல்லாஹ் அலேஹ் வசலம் அவர்களை குளிப்பாட்டுவதற்காக சாது இப்னு கைசமாவுக்கு சொந்தமான கர்ஸ் என்ற கிணற்றிலிருந்து நீர் கொண்டு வரப்பட்டது இந்த நீரையே நபி சொல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் வாழ்நாளில் அருந்தி வந்தார்கள் ஆதாரம் தபக்காத் இப்னு சாது நபி சொல்லல்லாஹ் அலேஹ் வசலம் அவர்களை வெள்ளை யமன் நாட்டு பருத்தி ஆடையினால் கஃன் போர்த்தினார்கள் அதில் தைக்கப்பட்ட சட்டையோ தலைப்பாகையோ ஏதுமில்லை ஆதாரம் சாஹில் புகாரி சாஹி முஸ்லீம் அடக்கம் செய்வது நபி சொல்லலாஹ் அலிஹ் வஸ்லம் அவர்களை எங்கு அடக்கம் செய்வது என்று கேள்வி எழுந்தது அப்போது அபுபக்கரதியாஹ் அன்கு இறை தூதர்களின் உயிர் எங்கு பிரிகிறதோ அங்குதான் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்று நபி சொல்லாஹ் அலையவாஸ்லம் கூற நான் கேட்டிருக்கிறேன் என்றார்கள் உடனடியாக நபி சொல்லலாஹ் அலிவாஸ்லம் மரணித்த இடத்தில் உள்ள அகற்றி அங்கேயே அபு தல்ஹா ரல்லாஹ் வன்கு குழி தோண்டி அதில் பக்கவாட்டில் ஒரு குழி அமைத்தார்கள் மக்கள் பத்து பத்து பேர் கொண்ட கூட்டம் கூட்டமாக நபிசுல்லா அலிவாஸ்லம் அவர்களின் அறைக்குள் சென்று தனித்தனியாக தொழுதார்கள் முதலில் நெருங்கிய குடும்பத்தார்களும் பின்பு முஹாஜிர்களும் பின்பு அன்சாரிகளும் தொடர்ந்து சிறுவர்களும் பின்னர் பெண்களும் தொழுதார்கள் சிலர் பெண்கள் முதலிலும் அடுத்த சிறுவர்களும் தொழுதாக அறிவிக்கின்றார்கள் ஆதாரம் மு மாலிக் தபக்காத் இப்னு சாஹாத் இதே நிலையில் செவ்வாயும் முழுமையாக கழிந்து புதன் இரவின் பெரும் பகுதி கழிந்தது இதை பற்றி ஆயிஷாரோல்லாக கூறுகிறார்கள் இரவின் நடு மண்வெட்டிகளின் சப்தத்தை வைத்தே நபிசல்லா ஹலேவாசலம் அடக்கம் செய்யப்பட்டதை அறிந்து கொண்டோம் இரவின் கடைசி பகுதியில் நல்லடக்கம் நடைபெற்றதாகவும் ஓர் அறிவிப்பு வந்துள்ளது ஆதாரம் முஸ்னத் அஹமது